அத்தியாயம் பதினைந்து நினைவு கூறுதல் பாடம் இருநூற்றி நாற்பத்தி நான்கு அதற்காக ஆர்வம் ஊட்டுதல்கள் அல்லாஹுவை நினைவு கூறுதல் மிகப்பெரிய நன்மையாகும் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் என்னை நீங்கள் நினைவு நான் உங்களை நினைவு இரண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் பணிவாக அமைதியாக உன் மனதிற்குள்ளே உன் இறைவனை நினைவு கூறுகிறார்கள் போடுபோக்காளர்களில் ஒருவராக நீர் ஆகிவிடாதீர் ஏழாவது அத்தியாயம் இருநூற்றி ஐந்தாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அதிகமாக அல்லாஹுவின் நினைவு கூறுங்கள் அத்தியாயம் மற்றொரு இடத்தில் அல்லாஹு கூறுகின்றான் நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும் மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் அல்லாஹுக்கு கட்டுப்படும் ஆண்களும் கட்டுப்படும் பெண்களும் உண்மை பேசும் ஆண்களும் உண்மை பேசும் பெண்களும் பொறுமையான ஆண்களும் பொறுமையான பெண்களும் அல்லாஹுவை அஞ்சு நடக்கும் ஆண்களும் அஞ்சு நடக்கும் பெண்களும் தர்மம் செய்யும் ஆண்களும் தர்மம் செய்யும் பெண்களும் ஆண்களும் நோன்பு வைக்கும் பெண்களும் விபச்சாரத்தை வெட்டும் கற்பை பாதுகாக்கும் ஆண்களும் மறை உறுப்பை பாதுகாக்கும் பெண்களும் அல்லாகுவை நினைவு கூறும் ஆண்களும் அல்லாகுவை நினைவு கூறும் பெண்களும் இவர்களுக்கு மன்னிப்பையும் பெரும் நற்கூலியையும் அல்லாஹ் தயார் செய்து வைத்துள்ளான் முப்பத்தி அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது மற்றொரு இடத்தில் அல்லாஹு கூறுகின்ற நினைவு கூறுங்கள் காலையிலும் மாலையிலும் அவனை புகழுங்கள் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி மற்றும் நாற்பத்தி வசனங்கள் மேலும் இந்த பாடத்திற்கு தகுந்த அறிமுகமான பல வசனங்கள் உள்ளன